யணம்மாஷரோரா <coughs> யாோத்தே நமோஜி ஜன்மாயோனி தூசம ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம ஞாபகத்துல வச்சிருந்தா நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணி சொல்ல முடியும் அதாவது முதல்ல இந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதே அவங்களை ஒத்துக்கலை யாரு பூர்வ மீமாம்சர்கள் ஏன்னா இதுவரைக்கும் தர்ம ஜிக்யாசாவோட நின்னுது யாசாச்சாரியார் வந்து பிரம்ம பண்ணணும் பிரம்ம மீமாம்சா சொன்ன உடனே அவங்களுக்கு அது ஏற்புடையதாகவே இல்லை தர்ம ஜிக்னாசான் பண்ணியாச்சே இது என்ன இனிமே பண்றதுங்க இருக்கு சொன்னபடி வேதத்தில் சொன்னபடி கர்மாவை பண்ணிட்டு இருக்க வேண்டியது சொற்க தடைய வேண்டியது இனிமேல் என்ன விசாரணை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த பூர்வ பக்ஷியினுடைய மதத்தை ரொம்ப மனசில் நம்ம ஸ்தாபிச்சுக்கலன்னு சொன்ன இதை படிக்கிற போதெல்லாம் ஒரே பேத்தெல்லாம் ஒரு மாதிரி தோணும் என்னப்பா இது சொல்லே ஓரடை அப்படின்னு சொல்றோம் அதனால என்னன்னா பூர்வ பக்ஷியோட மக்கமே என்னன்னு கேட்டா பிரம்ம விசாரா பிரம்ம ஜிக்யாசா நகர்த்தவை அவசியமே இல்லாதவ நம்ம என்ன பண்றோம் இதுக்குன்னு ஒரு ஆசிரமத்தையே உங்க இருக்குன்னு சொல்றோம் சன்னியாச ஆசிரமம் இருக்குன்னு சொல்றோம் நமக்கு வேலையே வந்து கர்மா பண்றதே கிடையாது கர்மாவை ஒழுங்கா விட்டு விட்டு சன்னியாச ஆசிரமத்தை காலையை வந்து ராத்திரி வைக்கணும் என்னன்னா பிரம்ம விசாரம் பண்ணி இதுவரைக்கும் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்ததெல்லாம் தூக்கி போடுறதான் வேறு அதுக்கே ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் பல ஜென்மாக்கள்ல தப்பா அப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம் நம்ம ஜென்மாலாம் இருக்கான்லாம் கேட்கக்கூடாது அது விஷயம் நம்ம வந்து வியாபாரிக திருஷ்டியில் பல ஜென்மாக்களாக நமக்கு இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து துவைத்த புத்தி இருக்கிறத வந்து நீக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காகத்தான் இந்த ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணுகிறோம் கர்த்தத்வீக்கணுங்கிறதுக்காக வேண்டிய கர்மாவை விட்டுறோம் கர்மாவை பண்ணிட்டு இருந்தா கர்த்தத்வோக போறது இல்லை ஆகல கர்த்திருவ புத்தியை விடணுங்கிறதுக்காகவே கர்மாவை விட்டுடுறோம் அதனால என்னன்னா சாரீரம் கேவலம் கர்ம குருவா இருந்த சரீரஸ்தி மாத்திர பிரயோஜனம் சங்கராஜர் கீதையில நிராசீர் சித்தாத்மா கிள்பிஷம் மாற்ற பிரயோஜனம் கர்ம கு திரப்பி கிள்பிஷம் அதான் சௌரியமா போச்சுஸ்தி மாத்திரம் குவன் திரி கில்ஷம் நோத்தின்னு சொன்ன என்னத்தை பண்ணான்னு கில்பிஷம் நான் ஆப்னோன்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம் நான் பண்ணிக்கவும் வரும் அப்பவும் சொல்லுவார் ஏன்னா உனக்கு நிஷ்ட வரணம்னு சொன்னா சாதாரண ஜனங்களுக்கு நிஷ்ட வரணும்னா சாதாரண ஜனங்கள் அவங்களுக்கு எல்லாம் நிஷ்ட வரணம்னா மாத்திர பிரயோஜனம் கரும குருவன்னு ஜெகன் மித்யாத்வ நிச்சயம் குறுவன்னு அகம் பிரம்மாஸ்மி இது சமயக்கு பாவையன்னு பாவ என்ன என்ன தியாயன்னு பதமே யூஸ் பண்ண முடியும் नचायुक्तस्य अंग भावनान भावनाना <coughs> सुखमास्यता, छेत, நாளித்த ஏகாந்த சுகமாத்மா சுமீஷிய ஜம் தாதித்திருஷ் அப்புறே இருந்துலா கேனா சிதிபலாத் தான் நாப்பி உத்தரதந்த சாதன மஞ்சளம் சொல்லிவிடு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளை வந்து சன்னியாசம் வாங்கிண்டு வேதாந்த விசாரம் பண்றேன்னு சொன்னாலே அப்படியே கடுகெடுக்கிறது அந்த பூர் பக்ஷியோட முகம்னு நினைச்சுக்கணும் எப்படி நம்ம வீட்டில இருந்து கிளம்பி சன்னியாசியா போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் வீட்டில இருக்கிறவங்களுக்கு சாமியாரா போறேன்னு அம்மா அப்பாட சொன்ன எப்படி இருக்கும் நீ கிளப்புக்கு சினிமாவுக்கு எந்த பயன்களோட வேணாலும் சுத்து சாமியாரா மாத்திரம் போயிடாரு சொல்லிடுறாங்க அதே கதை தான் இந்த பூர்வக்ஷி பூர்வபட்சிக்கும் மனசே ஆக மாட்டேங்க அத நீங்க ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக மனசுல வச்சிருந்தா தான் அவங்களுடைய வாதமும் அவங்க கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல சித்தாந்தம் பண்றதும் நிச்சயம் பண்றதும் கன்வின்ஸ் பண்றதும் நம்மட்டி அவன் ஒத்துக்காட்டி போறான் நமக்கு என்ன சுவாமி இப்படின்னா என்னது இப்படி போட்டு படிச்சுட்டேன் நீ ரொம்ப நேரம் கர்மகாட்டி ஒத்துக்காட்டா ஒத்துக்காட்டி நான் ஒத்துக்கிறேன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனைமரவே என்ற மாதிரி நான் அதை பத்தியெல்லாம் கவலைப்படுது அவன் சொன்னா சொல்லிட்டு போறான் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லிட்டீங்கள நாங்கள் ஒத்துக்கிட்டோம் கதம் பிரம்ம சாஸ்திர பிரமாணகத்துவம் என்னத்துக்குதெல்லாம் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் சங்கராச்சாரியாருடைய பீரியடு சங்கராச்சாரியார் வந்து வைதிகமாக வைதிகமான இந்த மதத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிற பிரயத்தனம் இது நமக்கும் கூட இதுல என்ன பிரயோஜனம் கேட்டா நமக்கு இடையில சந்தேகம் நிறைய வந்துடும் தகரா அடிக்கடி இடையில சந்தேகம் வரும் வேதாந்தம் படிச்சோம்னா ஒரு பிரம்மச்சாரி சொல்ல நான் போய் ரொம்ப யோகம் பண்ண போறேன் அப்படின்னா இன்னும் சொல்றது நல்ல கல் சவரா பார்த்து முடிக்கணும் அடுத்த கோர்ஸ்லயாவது சேர்ந்து படிக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல தப்பு இல்லை இந்த கோர்ஸ்ல கொஞ்சம் புரியல சுவாமி அதனால கொஞ்சம் நாடாக போட்டு இருக்கு அதனால வந்து நான் என்ன பண்றேன் எதுடா அடுத்த கோர்ஸ்லயாவது ஜாயின் பண்ண ஒத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு பண்றேன்னா சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்லாம நான் வந்து இது வந்து ஒன்னு புரிஞ்ச சுவாமி வேதாந்தம் ஏன் உள்ள போக மாட்டேங்கிறது ஒரு காரணத்து இருந்தது நான் எங்க ஜபம் பண்ணேன் ஜபமோ தியானமோ ஒண்ணும் பண்ணாது ஏதோ அறவுறையா வந்து உட்கார புரிஞ்சு போச்சு என்னமோ தெரியல புரிஞ்சு போச்சு இனி நல்லா புரியணும்னா என்ன பண்ணணும்னா ஜபம் பண்ணணும் எப்படி வேதாந்தம் நடிச்சதுக்கு தீர்மானம் என்ன கர்மகாண்டத்தை ஒழுங்கா பண்ணினாத்தான் ஞான ஆழமான நிதி தியாசனம் எப்படி இருக்கு அது மாதிரிதான் அதனால விடுறதே இல்லை எவ்வளவு அறிஞ்சு படிக்க படிக்க பார்த்த ியார் எடுல்லாம் பார்த்தா இவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கிறாருன்னு தோன்றுருது நான் உங்க சொல்றேன் பாரு ஒரு இடத்துல இல்ல இல்ல இது வந்து ஒரு விஷயம் இருக்கு என்னோட புஸ்தகத்துல பதினாறாவது பக்கம் இருந்தா சொல்றது கொஞ்சம் புரியும் அப்படின்னு நான் எடுத்துன்னு சொல்றேன் இதெல்லாம் எப்படி சொன்னாலும் சந்தேகம் இருக்கிறது அற்ப போறது எனக்கு திருப்திக்காக சொல்றேன்பா இந்த केलोपन मंत्र कॉटिया यदाचा अनभ्युदितभ्युद्यते अषय ब्रपन्य तदेव ब्रह्मत्म विधि नेदमी उपास वर्ड नोटेशन यदा अषय ब्रह्मण शास्त्रोनि अपपत्ति चेत பிரம்மன் அபிஷயமா இருக்கிற போது சாஸ்திர பிரமாணகத்துவங்கிறது பொருந்திவர்பிதேத நிவத்தி பரத்வாத் சாஸ்திரஸ்ய என்ன சொன்னாங்க பிரவிற்த்தி நிவத்தி பிரவிற்த்தி நிவத்தி பிரயோஜனவத் சாஸ்திரம் சங்கராச்சாரியர் இங்க என்ன சொல்றாருன்னா அவித்யா கல்பித்திவருத்தி பரத்வாத் அறியாமையினால கற்பிக்கப்பட்டையே லட்சியமாக கொண்டது சாஸ்திரம் அப்படின்னு சொல்வாரு நகி சாஸ்திரம் இதன் தயா விஷயபூதம் பிரம்ம பிரதிபிபாத இஷதி பிரதிபாதையத்தும் இச்சதி அதனால சேர்ந்து கொஞ்ச நேரம் படிச்சு பாரு தெரியும் பிரதிபிப்பாத இஷதி பரவாயில்லன்னு தலையை அடிச்சிட்ட முடிஞ்சு வச்சு ஐயர் சொல்ற மாதிரியும் சொல்லலாம் அவ்வளவுதான் தெரியுங்களே அது வந்து புஷ்ப புஷ்பம்னு சொல்லுங்கன்னா இது என்னன்னு கேட்டான் அவங்கள்கிட்ட பூவை காமிச்சுது என்னன்னா பூன்னு சொல்லலாம் புய்ப்பம்னு சொல்லலாம் புட்பம்னு சொல்லலாம் ஐயர் சொன்ன மாதிரியும் சொல்லலான்ட்டான் மயத்து அவித கல்பித்திரு வேதன வேதித்திரு வேதனாதினாடி சொல்லி வைக்கிறேன் அதனால இவங்க வந்து பிரம்ம ஜிஞ்சியாச பண்ண போறோம் நாங்க பிரம்மனை பிரம்மன் என்னது அப்படின்னா அந்த பாஷையில கேட்கணும் பிரம்ம விசாரம் பண்ண போறோம் நாங்க அப்படின்னா உடனே கூர்வட்சிகள் பிரம்ம விசாரம்னா பிரம்மன்னா என்னப்பா அது அப்படிங்கிறான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம் ஓஹோ ஜெகத்துக்கெல்லாம் காரணமா பிரம்மன் ஒண்ணு இருக்கோ சரி ஆனா ஜெகத்துக்கெல்லாம் காரணமா பிரம்மன் இருக்கு அதுக்கு என்ன ஆதாரம் ஏதோ வச்சுன்னு நீ சொல்ற பிரம்மன் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்ற எப்படிப்பா சாஸ்திரம் சொல்றதுன்னா சாஸ்திரம் முழுக்க படிச்சுப்பாரு அதுதான் சொல்லியிருக்கு வேதாந்தத்தை முழுக்க படிச்சுப்பார் இதுதான் நம்ம பாஷையில சொல்றது படிச்சு பாரு கரெக்டா சொல்லிருக்கவே அப்படியே சொன்னாலும் ஏதாவது அதுக்கு பூஜை பண்ணணும் அத சொல்ல அது இது அப்படி சொல்லியிருக்கு அப்படி ஒரு பொருள் சொல்லியிருக்குன்னா அது அதோ அதை தனியா விசாரம் பண்ணணும் நீ ஏதாவது அதுக்காக இந்த பூஜை பண்றேன்னு சொல்லு அதுக்காக இந்த கர்மா பண்றேன்னு சொல்லு அப்போ சரியாக இருக்கும் தனியாக நான் மாத்திரம் அதை பற்றியே நினைக்க போகிறேன் அதை பற்றியே நினைக்க போகிறேன் அதுக்கு வேறதெல்லாம் தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வி அதுதான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே திரும்ப திரும்ப அதையே தான் பார்க்குறோம்னா இப்போ விறத்திகார மதத்தை படிச்சுட்டு இருக்கோம் अत्र अपरे अत्रे प्रतिते प्रतिपत्ति समर्प्यते यथार्थ रूप ய शास्त्रेण प्रवृत्ति निवृत्ति शास्त्रस्य லித்தையாஸே विदहा பிராஸ்தாத் த वत्तोऽजितस्यार्थः धर्मावबोधनम् मावबोधनम् इति चोदनेति योधनः क्रियायाः परवर्तकम् वचनम् क्रियायाः परवर्तकम् वचनम् तस्य ज्ञानउपदेशः तस्य ज्ञानउपदेशः तद्भूतानां भूतानां क्रियार्थेन समाम्नायः क्रियार्थेन समाम्नायस्य क्रियार्थत्वात् विशेषे அச்சம் தேஷத்தையு தவ कामस्य साधनं साधनं சி इति युक्तं பூர்வ மேமாசகர்கள ஒரு குரூப்பை நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை ஒத்துக்க முடியாது ஆத்ம விஜானத்துக்கு பிரயோஜனம் இருக்கு அப்படி சொல்லி அந்த மதத்தை நாம் பண்ணி சாஸ்திர பிரமாணகத்துவம் சாஸ்திரத்துடைய தாத்பரியம் அந்த பிரமாணம் தாத்பரியத கொஞ்சம் உறுத்தின்ண்டே இருக்கும் கவனிச்சாதான் புரியும் கதம் புனகா பிரம்மணா சாஸ்திர பிரமாண தத்துவம் அதாவது பிரம்மன் பிரம்மத்தை பத்தின விஷயத்தை முக்கியமா அத பத்தி பேசறதுங்கிறது நம்ம அபிப்பிராயம் அவங்களுக்கு அது முக்கியமான விஷயமே கிடையாது அது எத்தனையோ தேவதைகளை பத்தி சொல்லிருக்கு எத்தனையோ ஸ்துதி வாக்கியங்கள் இருக்கு அதுல உண்ணு அதுல அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது நமக்கு அதுதான் முக்கியத்துவம் சொல்ல போன பிராமியம் பிரத்துக்கு லட்சணம் வச்சிருக்கோம் அனதிக தத்துவ அபாதிக் தத்துவ அசந்திக் தத்துவ அர்த்தவத் ஞான கரணம் பிரமாணம் இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிற தர்மானுஷ்டானம் வந்து அனதிகம் தான் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு நம்ம சொல்றோம் நீங்க நம சிவாய ஜப்பு முன்னே வாங்க உங்களுக்கு வந்து மனசுக்கு சாந்தி கிடைக்கும் இப்ப நமஸ்வாய ஜபத்துக்கும் மனசாந்திக்கும் உள்ள சம்பந்தம் என்ன லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்ன அது வேலை செய்யுதுப்பா அவ்வளவுதான் அது வந்து எனக்கு இந்த சம்பந்தத்தை சொல்ல முடியாது கிரிபிரதக்ஷனம் பண்ணினா எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு வந்து கிரிபிரதக்ஷனம் பண்ணிட்டு போனோடனே ப்ரமோஷன் கிடைச்சுடுத்து அப்படிங்கிறாங்க அப்படி சொல்றாரு கிரிபிரதக்ஷணத்துக்கும் ப்ரமோஷனத்துக்கும் ப்ரமோஷனுக்கு உள்ள சம்பந்தம் அவர் சொல்றார் நம்ம அதை வெறிஃபை பண்ண முடியுமா இதனாலதான் அது வந்தது இன்னொருத்தர் சொல்றேன் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை குழந்தை ஒரு ஒருத்தரும் இந்த கிரிபிரதனத்துக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் சொல்றாங்க இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கரெக்சன் என்னன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் அதுதான் அதுக்கு பேர் தாங்க நம்பிக்கை என்ன சொல்றான் அதுக்கு பேர்தாங்க நம்பிக்கை உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் நாங்க வந்து நுருவிக்க முடியாது இந்த இந்த காரணத்துக்கும் இந்த காரியத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கே இந்த கிரி பிரதணத்துக்கும் ப்ரமோஷனுக்கும் உள்ள சம்பந்தம் சொல்ல முடியாது அதிருஷ்டம் சொல்ல தர்மசாஸ்திரத்துல வந்து சொல்லி இருக்கு காலம்புற பிராமே முகூர்த்த உற்சாய சிந்தைய ஆத்மனோஹிதம் அப்படி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இந்த காரியத்தை பண்ணு இந்த ஹோமத்தை பண்ணு பூஜை பண்ணு அதை செய்ய இதை பண்ணி பேசுற போதா இருந்தாலும் எப்ப இருந்தாலும் இப்படி உட்காரு அப்படி செய்யி இதை பண்ணாதே இது நிறைய விதி நிஷேதங்கள் எல்லாம் சாஸ்திரம் அதனால என்ன கிடைக்கும் அதனால உனக்கு மனசாந்தி கிடைக்கும் திருஷ்டமாவே நமக்கு தோன்றது இருந்தாலே அது பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறது அப்படிங்கறது சாதாரணமா தெரிஞ்சுக்கிற விஷயம் ஆனா டிசிப்ளினோட இருந்தாலும் சில பேர்லாம் ஒண்ணும் பண்றதில்ல ஆனா ஒழுங்கா குடிக்கிறாங்க சாமியெல்லாம் கும்பிடுறது இல்லன்னு ஆனா டிசிப்ளினா இருக்காங்கன்னு வச்சோம் டிசிப்ளின இருந்தாலும் ஒருத்தனுக்கு வந்து மனசாந்தி இல்லாமல் இருக்கலாம் அது அளவாயிரது எப்படி சொல்ல முடியும் அதுக்கு அது என்னன்னா என்னதான் நான் இதாக இருந்தாலும் ஏதோ பாப்பம் இருக்குது அதனால எனக்கு சஞ்சலம் போகமாட்டேங்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லித்தான் என்று வேறு வழியே தெரிய மாட்டேங்க அது மாத்திரமில்லை நம்ம ஜென்மாவே ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியல ஜென்மாவே ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியல பார்த்தா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக காரியம் பண்ணுறோம் நாமளே ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னு புரியவே மாட்டேங்கிறது இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது புண்ணியம் தான் காரணம் ஒரு ஒரு சமயம் வர்ற மனசாந்திக்கு காரணமே சாஸ்திரம் புண்ணியம்தான் சொல்றது புண்ணியம் இருந்தாதான் மனசு அமைதியாகும் புண்ணியம் இல்லைன்னா மனசு சஞ்சலம் பாபம் வேலை செய்ய சஞ்சலம் வந்துடுங்கிறது ஆனா புண்ணிய பாபத்துக்கும் மன சஞ்சலத்துக்கும் மன சமாதானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு ஆனா அந்த அதிர்ஷ்டமான விஷயத்தை நம்மளால நிரூபிக்க முடியல தர்மஹா சாஸ்திராதேவ அவகமியத்தில் சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியாது வேற ஒன்று நம்ம ஒன்று மகான்கள் சொல்லியிருக்காங்கப்பா சாஸ்திரம் வந்து ஈஸ்வரனுடைய வாக்கியம்னு நம்ம சொல்லிவிடும் ஈஸ்வரனுங்கிற பதத்தை போட்டதுக்கு பிறகு நம்ம கேள்வி கேட்கறது இல்லை கடவுளுடைய அருள்மொழிகள் ரிஷிகளுடைய வாக்கியங்கள் ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறோம் அப்படியே அதை புளியங்கொம்பு மாதிரி இப்படிதான் நான் நினைக்கிறேன் பிடிச்ச அப்படி பிடிச்சுன்னு விட்டுறோம் அது சொன்னபடி எதா இருந்தாலும் என்ன சொல்றோம் வேதம் செல்லுகிறது அவங்களே இப்படி சொல்றாங்க ஏன் நம்ம சொல்ல விடாது தாராளமா நமக்கு தான் சொல்லப்போனா நமக்குதான் உரிமை இருக்கு அல்ல வேதம் செல்லுகிறதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் வேதத்தோடைய ஒட்டின்னு போறோம் ஆஹ் தர்மஹா வந்து அனதிகதமா அதிகத்தமா வேற சாஸ்திர பிரமாணத்தினாலதான் அதை தெரிஞ்சுக்கிறோம் பிரமாணாந்தர அனதிகதம் அப்படி போடணும் உன்ன பிரமாணம் சொன்னா அந்த பிரமாண சாஸ்திர பிரமாணத்தை தவிர அந்நிய பிரமாணாந்தர அனதிதா தர்மஹா தர்மஹான அனுஷ்டானங்கள்லாம் பண்றது சரி இந்த தர்மத்தை வந்து ஏதாவது பாதை பண்றதா என்ன ஏதாவது பாதை பண்றதா ஒன்னே ஒன்னுதான் பாதை பண்றது வேற எதுவும் கிடையாது ஞான காண்டம் தான் பாதை பண்றது ஞானகாண்டம் தான் என்ன சொல்றது தர்மத்துக்கு அத்தீதமான பிரம்மனை சொல்றது சொல்ல கர்மகாண்டத்துக்கு அப்பிரமாணத்துவம் வந்து பாதி தத்துவத்தை வச்சுன்னே சொல்லிடுறான் பாதிதத்துவத்தை வச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ஞான காண்ட வந்து கர்மகாண்ட வாக்கியங்களை பாதை பண்றதா இல்லையா ஞான காண்டம் பிரமாணத்துக்குள்ளே ஒரு வித்தியாசமானதுதான் ஆனா ஞானகாண்ட பிரமாண வாக்கியங்கள் கர்மகாண்ட வாக்கியத்தை பாதை பண்றதா இல்லையா பாதை பண்றதுனால நம்ம ஒரு வார்த்தைக்கா சொன்னேன் ஆனா அது விட்டுடுவோம் தர்மம் வந்து வேற பிரமாணத்தை ஞானகாண்டத்தை தவிர வேற எந்த பிரமாணத்தினாலையும் பாதிக்கப்படுவதில்லை அப்புறம் வந்து தர்ம சாஸ்திரத்துல நமக்கு வந்து ஸ்ரத்த பரிபூர்ணமா இருக்கிறதுனால சந்தேகமும் கிடையாது என்ன என்ன காலம்பர ஹோமம் பண்றதா மத்தியான ஹோமம் பண்றதா சாயங்காலம் ஹோமம் பண்றதாங்கிற விஷயத்துல சந்தேகம் வந்தா விசாரம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் சந்தேகம் போயாச்சுன்னா அது பிரமாணமா எடுப்போம் சந்தேகத்தோட இருந்தா அது பிரமாணமாக அப்புறம் அது மாத்திரமில்லை அதுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் நமக்கு தெரிகிறது யாருக்கும் லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மூணு நேரம் பூஜை பண்றீங்களே சுவாமி ஒரு நேரம் பண்ணா போறாதான் யார கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேரம் பண்ணா போறாதான் சரி என்னைக்கு ஒரு நேரம் சாப்பிடுறோமோ அன்னைக்கு வச்சுப்போம் அப்படின்னு வச்சிருக்கேன் நீங்க நாலு நேரம் கூட பண்ணுங்க சுவாமி இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு விவகாரத்திலையும் பார்க்கமான அது வந்து லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்ம வந்து நியாயபூர்வமா இதெல்லாம் வந்து தர்க்கபூர்வமா இதோட பிரயோஜனத்தை நம்ம நிரூபிக்க முடியாது இதெல்லாம் எங்களுக்கு நன்மையை கொடுக்கறதப்பா நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு நடை நடைமுறை வச்சுக்கிறதுனால எங்களுக்கு ஒரு விரு எங்களுக்கு ராகத்வேஷங்கள்லாம் போகிறது மனசுக்கு சாந்தி கிடைக்கிறது அது திருஷ்டமாகவும் பிரயோஜனத்தை கொடுக்கறது புரிஞ்சு பண்ணினா திருஷ்டமாகவே பிரயோஜனம் புரியாமல் பண்ணினா அதிருஷ்டமாக பிரயோஜனம் சின்ன வயசுல என்ன புரிஞ்சுட்டா பண்ணினோம் அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தோம் சந்தியாந்தனை பண்ணு பண்ணலை என்ன சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னாங்க சரி தலை விதியும் அப்பதான் புரிஞ்சு பண்ணும் சொல்ல முடியாது புரியாம பண்ணினத்துனால என்னாச்சு அப்புறம் புரிஞ்சுக்கிற சக்தி வந்து அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு எப்ப புரிய போறதும் நான் அப்படி எடுத்துக்கிறேன் ஆனா புரியாம பண்ணினது கூட ஒரு காலத்துல புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தியை கொடுத்த அதனால நம்ம என்ன சொல்றோம் என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்கியமோ ஏது பாக்கியமோ காண வேணும் இதுல கைவெளி என்ன இருக்கு இல்லையா அதனால வந்து என்ன புண்ணியமோ செய்தேன்னு அர்த்தம் எனக்கே தெரியலன்னு அர்த்தம் ஏன்னா வேலை காரியம் நடந்திருக்கு இப்ப இருக்கிற நடைமுறை இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பை பார்க்கும்பொழுது கிடைச்சிருக்கிற ஒரு பிரயோஜனத்தை பாக்கிற போது ஏதோ புண்ணியம் இல்லாம இதெல்லாம் வராது பிரம்மசூத்திரம் படிக்கணும் வந்து அனதிக தத்துவம் அபாதி தத்துவம் அசந்திக் தத்துவம் தர்மசாஸ்திரத்திலயும் பிரயோஜனம் இருக்கு அர்த்தம் அதே இது இதுலயும் இருக்குப்பா அனதிக தத்துவம் அபாதி தத்துவம் அசந்திக் தர்த்தவத் இருக்கு அதனால இது பிரமாணம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க சம்பந்தம் இல்லைன்னா அது அர்த்தம் ஆகாது எப்ப கேள்வி கேட்டாங்களோ சந்திக் தத்துவம் வந்துடுச்சு சந்தித்த சந்திக்தத்துவம் வந்தாச்சு அர்த்தவத்வம் இல்லேன்னு அவங்க சொல்றாங்க நம்ம என்ன சொல்லணும் அந்த சந்திக் தத்துவத்தை நீக்கி அப்புறம் அர்த்தவத்வத்தை நிரூபிச்சாத்தான் பிரம்ம சாஸ்திர பிரமாணம் தீர்மானம் பண்ண முடியும் பிரம்ம சாஸ்திர பிரமாணம் பேசின விஷயங்கள் அப்ப இவர் என்ன சொல்றார் இன்னொரு புத்திகாரமாக தான் என்ன சொல்றதுன்னு கேட்டா பிரதிபத்தி விதி விஷயத்தேவ சாஸ்திரேன பிரம்ம சமர்ப்பிய அதாவது பிரதிபத்தி விஷயம்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு வியாக்கியான ஒரு ஒரு அர்த்தம் தெரியலே போகுது நான் கடைசியில் இது பூர்ண்திருப்தியாக நான் ஒரு அர்த்தம் சொல்றேன் என்ன கேட்டா தியானம் தியானத்துக்கு விஷயமா பிரம்மனை சொல்லி இருக்கு தியானத்துக்கு விஷயமா சொல்ற பிரதிபத்தி விதி தொயா தியானம் கர்த்தவியம் நீ தியானம் பண்ணணும் சரி தியானம் பண்றேன் மனசால தியான பண்ற எம் பண்மனம் பண்ண பிரதிபத்தி விதி விஷயத்தையா அர்த்தம் தியான விதி விஷயத்தயா அவங்க அதுக்கெல்லாம் காரணம் சொல்லக்கூடாங்க பார்ப்போம் தியான விதி விஷயத்தையா ஏவ சாஸ்திர பிரம்ம சமர்ப்பியதே எதை நான் தியானம் செய்ய வேண்டும் எதனால் தியானம் செய்ய வேண்டும் மனதை துணை கொண்டு நீ தியானம் செய்வாயாக எதை தியானம் செய்யணும் பிரம்மத்தை தியானம் பண்ணுவாய அது எப்படின்னா அதுக்கு அவர் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றார் இது வந்து இந்த யூப என்ன சொல்றாங்க இதுல இருக்க சூக்ஷம் இதுதான் சாஸ்திரத்துல வந்து இந்த கருங்காலி மரத்தை நட்டு வச்சு யாகத்துல அந்த யாக வந்து ஆட்டை கட்டணும் இந்த யாகத்துல பலி கொடுக்கக்கூடிய ஆட்டை அதுல கட்டணும் அப்போ அந்த அந்த கம்பம் இருக்க அந்த கம்பத்துக்கு யூபகான்னு பேர் அந்த யூ அந்த கம்பம் வந்து பிரத்யம் எது ஆனால் அது யூ பகான்னு சொல்லி அது ஒரு விசேஷமாக சொல்கிறாங்க அதில் ஏதோ இருக்கு இப்போ கொடிமரம்னு கோயில் இருக்கு கொடிமரம் அந்த கொடிமரத்தை பார்த்த உடனே பண்ணுறா நமஸ்காரம் அதுக்கு உடனே ஒருத்தர் தத்துவம் சொல்கிறார் நிறைய தத்துவங்கள்லாம் இருக்குது நம்ம முதுகுத்தண்டு தாங்க கொடிமரம் நம்ம சும்மா தான் பொய்யில்லை நம்ம முதுகுத்தண்டு தான் கொடிமரம் அந்த கொடி மேலே இருக்க கொடி பறக்கிற மாதிரி உங்களுக்கு ஞானம் பறக்கணும் முதுகு தண்டு இருக்கு இங்க கொடி ஏற்ற போது பார்த்தா தெரியும் அந்த இடா பிங்களா சுஷும் நாணு விதமா போட்டு மேலே போகும் அதுல வந்து இந்த நடுவில் நடுவில் கட்டம் கட்டமா இருக்கு இல்லையா அது வந்து அதுல கணக்கு இருக்கு அது வந்து முப்பத்தி வரும் அது ஒன்னொண்ணுக்கும் சூத்திரமெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் சூர்ணிக்கெல்லாம் சொல்லுவாங்க நான் ஒரு காலத்தில் கேட்டுக்கேன் அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா அதுல எல்லாம் தேவத்தை அந்த கொடி ஏறுற போது உடனே கடக்கடான்னு ஏற்றிட கூடாது அதுக்கெல்லாம் முறை இருக்கு ஒன்னு ஒலியும் போய் நின்று அங்க இருக்கிற தேவத்தை சொல்லி அடுத்த தேவதைகள் சொல்லி ஆக்சுவலா கொடியேற்றத்துக்குள்ள அந்த ரிச்சுவலே கிட்டத்தட்ட அஞ்சு மணி இருக்கு ஆனா இப்ப அஞ்சே நிமிஷத்துல பட்டாறுன்னு ஏத்தி விடுறான் டிஏபி சரி பார்த்தாச்சா சரி டிஏபி எல்லாம் ரெடி பண்ண தீபாவளி அதனை ஆனா அது ஒன்னு ஒண்ணுக்கும் அந்த விதி இருக்கு அதை ஏற்றுற போது ஒரு ஒரு தேவத்தையோட தியானம் பண்ணணும் ஸ்மரண பண்ணணும் அப்படி பண்ணாதான் லோகக்ஷேம உலகத்துக்கெல்லாம் நன்மை இருக்கு அதான் அந்த கொடிமரத்தில் ஒரு ஒரு இது இருக்கிற மாதிரி அது வந்து பார்க்கறதுக்கு என்ன தெரியுது நமக்கு பன்னெண்டு கிலோ தங்கம் என்ன உள்ளுக்குள்ள தேக்கு மரம் வச்சுருக்காங்களாம் அந்த தேக்கு மரத்தோட விட்டம் சரியில்லைன்னு சிவாச்சாரியர்களுக்குள்ள சண்டையான் இதெல்லாம் இங்க இந்த திருவண்ணாமலை கோவில் சமாஜம் அப்பிரத்தியம் அது மாதிரி என்ன சொல்றது இங்க வியாக்கியான எல்லாம் நிறைய பேருடைய என்ன சொன்னாங்க இந்த நான்கிறது எல்லாம் இருக்கு இது பிரத்யட்சமா இருக்கு ஆனா இது பிரம்மங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறோம் அது அலௌகிக்கம் இந்த உடம்பு மனசு புத்தி ஈஸி குவல் டு கொடி கொடிக்கம்பம் போடும் கொடிக்கம்பம் ஈசி குவல் டு உடம்பு மனசு புத்தி புத்தி சொல்லி சொல்லி எது சரியா மாற போயிடுறது ஒரு நாளைக்கு கேலி பண்ணி பண்ணி பிரிகாசம் பண்ணி பண்ணி ஒரிஜினல் போயிடும் இந்த கொடிக்கம்பம் இசி கொள்ள உடம்பு மனசு புத்தி அப்புறம் என்னது இது வந்து பாவனை நீங்க பாத்துக்கோங்க இது பாவனையா தான் இருந்தாலும் சொல்றாரு யாரும் அதை நினைச்சு நினைச்சு அது மயமா ஆகணும் அதையே எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி அது மயமாக ஆவாயாக அப்படின்னு சொல்றது அப்ப மனசு எத்யத்தி தத் பக்தி நல்ல யூபகான்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி அக்னிக்கு வந்து பிரத்யக்ஷந்தான் அந்த அக்னியை தேவத்தையா பார்க்கிற போது அலௌகியம் அக்னியை பார்க்கணும் அந்த வசந்த காலத்தில் வந்து அது அக்னி வந்து ஆகவனியம்னு அதுக்கு ஒரு பேர் வந்து விடுறது விசேஷமாக அதுக்கு அந்த அது ஏதோ ஒரு ரிச்சுவல் எல்லாம் வந்து பூர்வம் கர்மகாண்டம் அப்போ அது தேவதையா பார்க்கற போது என்ன ஆயிடுறது இந்த இடத்துல நீங்கள் யூப்பா ஆகவனியாதினு சொன்னால் பிரத்யட்சமான விஷயத்தையே எப்படி நாம தேவதையா பார்க்கறோமோ கல்லையே எப்படி கடவுளாக பார்க்குறோமோ அந்த அந்த காலத்தில் விக்கிரகம் எல்லாம் இல்லை போட்டுருக்கு இருந்ததுன்னாலும் அது சரியா சொல்லலை அதெல்லாம் யூப ஆகவனியாதினா அவங்க விக்கிரக ஆராதனையும் பண்றது இல்லை ஏன்னா தேவோ திஜாதினா ரொம்ப சாஸ்திரப்படி பார்த்தோம்னா பிராமணனுக்கு அக்னி தான் தேவத விக்கிரகம் தேவத ஒரு குசுதிரம் இருக்கு முன்னாடி ரெட்டியே சொல்றாரு சூத்ரர்களுக்கு தான் விக்கிரக ஆராதனை அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க பயப்படாதப்பா எல்லாம் இப்ப ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது வந்து இப்ப விக்கிரகர நம்ம சூத்திரர்களா பூஜை பண்றவங்க விக்கிரம் பரவாயில்லை பரவாயில்ல அக்னி தேவோ திஜா தீனா இன்னும் சில இங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆரம்பம்தான் ஞாபகம் ஆயினால இந்த அர்ச்சா ரூபங்கள்லாம் இருக்கேன் இந்த ரூபத்தில எல்லாம் பூஜை பண்றேன் எல்லாம் பாவனை தான் அதுதான் இங்க சொல்றது இந்த அத்தியாசத்தை பத்தி இப்ப பேசல அதெல்லாம் பின்னாடி பண்ண போறது யூப ஆகவனியாதீனி அலௌகிக்க விதி சேஷத்தையா சாஸ்திரேன சமர்ப்பியதே அதெல்லாம் வந்து விதியோட சம்பந்தப்படுத்திதான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன சரி யூபத்தை வந்து நீ இந்த தேவதையா பாருன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு நீ தியானம் பண்ணணும்னு அங்க ஒரு கர்மா இருக்கு அத ஒரு தேவதையா பார்த்து இந்த கர்மாவை பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி நீ என்ன பண்ணணும் உன்னை நீ பிரம தெரிஞ்சுட்டு அதுக்கு தியானம் பண்ணணும் நீதான் பிரம்மன் சொன்னா கூட தத்துவமசி சொன்னா கூட நீ தியானம் பண்ணணும் கிட்டத்தட்ட இது கூட கிட்டத்தட்ட பக்கத்துல அவருக்கும் ரொம்ப நெருக்கம் தான் அதனால நீ என்ன பண்றதுன்னா நீ அதை தியானம் பண்ணி பண்ணி பண்ணி அது மயமா ஆயிடு அலௌகிக்கி விதிசேஷத்தையா சமர்பந்தே தத்வத் பூர்வமீமாசா சாஸ்திரேன கர்மகாண்ட சாஸ்திரேண சமர்ப்பியே அங்க எப்படி யூபமோ ஆகவனீயமும் அலௌகிகமானதெல்லாம் விதிக்கு சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கோ அப்படித்தான் இங்கையும் பிரம்மமானது தியானத்துக்கு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் தற்போது குத்தகா ஏத்தது இப்படி இப்படி போட்டு மண்டையை பிச்சுக்கிறான் தியானம் பண்ணணும் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏத்தது ஏன் இப்படி பேசுற நீ அந்த ஸ்டைல் அப்படி இருக்கு குத்த ஏத்தது இது நேரடியாகவே சாஸ்திர பிரம்மனை தெரிந்து கொண்டால் போதுமே பிரம்ம ஜானாதே மோக்ஷா கிமர்த்தம் பிரம்ம பிரதம் மோக்ஷப்ராப்தி நபதி கொஞ்ச நேரத்தில் சொல்ற காட்டுறோம் தெரியும் பதிமூணாவது பக்கத்துல तो तो तो ननु वस्तु मात्र नायं कुत एक नस्मात्रकथने नयन सर्प इद भ्रांतिजनितीतिवर्तन अर्थवत्व दृष्ट तथाईसंसारी कथनेन அர்த்த அது குத்த ஏதத்துங்கிறதுக்கு என்ன காரணத்தினால இப்படி பேசுற நீ கஸ்மாத் ஹேதோ ஏவம் வதத்து கிடையாது இப்படியே சொல்லக்கூடாது அதுக்கதனே வஸ்து மாத்திரி அசம்சாரி ஆத்மஸ்து கதனேத்விராந்தி நிவர்த்தன அர்த்தவத்வம் தியானம் வேண்டாம் பிரம்மத்தை தெரிஞ்சின்றதுக்கு பிறகு நான் பிரம்மம்னு தெரிஞ்சின்ற பிறகு நான் பிரம்மம்னு தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் காலம்பற ஒரு விதமா சொன்னேன் பிரம்மனை தெரிஞ்சு பிரம்மனை தியானம் பண்ணி அடையிறது இவர் ஒருபடி மேலேயே போய் சொல்றாரு நான் பிரம்மன் தெரிஞ்சின்றாலும் கூட நான் பிரம்மன் தியானம் பண்ணினாத்தான் பிரயோஜனம் கிடைக்கும் ம் அதுக்கப்புறம் தியானம் தியானத்துக்கு அப்புறம் பிரயோஜனம் அகம் பிரம்மாஸ்மிச்சு அகம் பிரம்மாஸ்மின்னு சாஸ்திரம் உபதேசிக்கிறது தத்துவம் அஸ்மின்னு சாஸ்திரம் உபதேசிக்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுனதுக்கு பிறகு என்ன பண்றேன் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஜப்பம் பண்றேன் அப்படி ஜப்பம் பண்ணி ஜப்பம்னு வார்த்தைக்கு சொன்னேன் அப்புறம் வந்து அஹம் பிரம்மாஸ்மி அப்படின்னு மறந்துடக்கூடாது அஹம் பிரம்மாஸ்மிஸ் தியானம் பண்ணிடுவேன் தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி அந்த சாஸ்திரத்துல யோக சாஸ்திரத்துல நம்ம எதோ தியானம் பண்றோமோ அந்த தியானிக்கப்படுற பொருளாகவே ஆயிடுறோமோ தியேயாரம் சொல்லுவோம் தியானிக்கப்படும் பொருளாகவே ஆயிடு மன சத்தியவாதிகள் அதுதான் முதல்ல முக்கியமா புரிஞ்சுக்கணும் மனச சத்தியம்னு சொல்ற குரூப் என்னன்னா மனச அப்படியே நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு அப்புறம் மனசு என்ன ஆயிடும்னா ஆதுமயமா ஆயிடும் ஆதுமயமா வேதாளத்தில் கூட நம்ம சொல்றோம் அகண்டாக்கார விற்பின்னு அது தானா வரணும் அது பெரிய பிரயத்தனம் எல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் சொல்லப்போனா தியானம் பண்ண வேண்டாம்னு தியானம் பண்ணும் தியானம் தேவையில்லை அப்படின்னு தியானம் பண்ணும் அதுதான் நம்ம தியானம் தியானம் தேவையில்லை முக்தியும் தேவையில்லை தியானமும் தேவையில்லை அப்படின்னு என்ன பண்றீங்க காலம்பறை தியானம் பண்ணிட்டு அருள் சொல்ல வேண்டும் உண்மையில்தான் அதுக்குதான் பண்ணுறோம் பெக்கியல் தியானம் ஒரு எண்ணம் இருக்குல்ல அத போதுக்கேஷத்தாலையா வாஸ்தவம் தானேப்பா கரெக்ட் தானே தப்பா சொல்றேன் சரியா தான் சொல்றேன் சமர்ப்பித்து நிறைய பேர் கேட்டாங்கன்னா வைத்தியமே பிடிச்சிடும் அதனாலதான் நிறைய பேர் அந்த காலத்துல வெளியில சொல்றது இல்லையோ இதெல்லாம் ரகசியம் ராஜவித்யா ராஜபுஷ்யம் வெளிய சொல்லாது ஊரே கெட்டிருக்கிற நேரத்தில் போய் நீ வந்து தியானம் பண்ண வேண்டாம் தர்மம் இல்லை நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லைன்னா அது புரியாது நல்லவனா இருந்தா தான் நான் நல்லவன் இல்லைங்கிறதே புரியும் நல்லவன் இல்லை கெட்டவன் புரியும் அர்த்தம்மன்வாக்கம் படிச்சுட்டு இருக்கும் கம்பீரமா சொல்லணும் தத் சமன்வயா நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி இல்லை நீங்க என்ன சொல்றீங்க ஏதாவது கர்மத்தோட சேகரம் நினைக்கிறீங்க அப்படி இல்லை உபாசனையோட சேகரம் நினைக்கிறீங்க அப்படியும் நாம் பிரம்மன் நினைச்சுன்னு தியானம் பண்ணீங்க அப்படியும் இல்லை உள்ளதை உள்ளதாறு தெரிந்து கொள்ள அதனாலதான் சங்கர கீதையில பகவான் சொல்லிட்டார் எத்தனையோ பேர் வந்து மனுஷியானா சகஸ்ரேஷு எல்லாரும் நல்லவங்க தான் யாருதான் நல்லவங்க இல்லை எல்லாரும் நல்லவங்க தான் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறவங்க முக்தி அடைய முன்னோரு வழியும் சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க எல்லாருமே எல்லாருமே நல்ல வழியெல்லாம் போயிட்டு ஆனா வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப அபூர்வம் என்னடா தியாகேன மனுஷியாணம் சஹசிரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே எதத்தாமி சித்தானாம் கஷ்டின் மாம் வேற்சி பண்றவங்களுக்குள்ளையும் உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அபூர்வம்னு சொன்னது இதை வச்சுன்னு தான் மனசுல வச்சு தான் சொல்லிருக்க விதிசேஷத்தையா சாஸ்திர என சமர்ப்பியந்தே தத்வத்து தத்வத்துன்னு என்னதான் அது போலவே இதையும் வந்து தியான பிரதிபத்தி விதி விஷயமா எடுத்துக்கணும் நீ நிவர்த்திக்க வேண்டாம் நிஸ்திரை குண்டே பதி நிச்சரதாம் கோவிதி கோ நிஷயம் சுகாட்டம் முக்குணங்களை கடந்த பெருநிலையில் இருப்பவனுக்கு விதியாவது விலக்காவது அப்படி சொல்லி இருக்கு அப்படின்னா சொல்லவே சொல்லாது எப்பவுமே சாகர வரை இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்லிகிட்டே இருக்கும் சாஸ்திர அப்படிங்கிறாங்க ததாகி சாஸ்திர தாற்ப விதா ஆகு சாஸ்திர தாத்ய விதாங்கிறது பூர்வமீமாசா நிர்ணயவாதிகள் அது படிச்சுட்டு திருஷ்டோ தர கர்மா சோதனைத்து கிரியைய உச்சாரணீயம் பார்த்த சயம் உச்சீய கிரித்தோடையே படிக்கணும் கிரியோடையே படிக்கணும் சித்தோக வாக்க கிரியார்த்தேன உச்சாரணியா கிரியை மனிதனை என்ன பண்றது கொச்சித் விஷய விசேஷ பிரவர்த்தயது ஒரு விஷயத்துல பிரவர்த்திக்க செய்யறது புதித் விஷய விசேஷா நிவர்த்தயது இதை செய்யாதேன்னு சொல்லுகிறது அப்பதான் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இருக்கு நமக்கு சாஸ்திரம் நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறது அர்த்தம் தச்சேஷத்தையா அந்த தச்சேஷத்தையா நான் என்ன அர்த்தம் तस्य बोधकस्य तवृत्तिवृत्तिबोधकिया अपूर्णतया तच्छेशतया तेषतया तेषतया नवृत्वृत् பிரிருத்திவருத்தி போ பிரவிறி நிவத்தி போதகேஷமா தான் இருக்குது அந்த அந்த ஏதாவது பிரம்மனை சொல்லி எடுத்துன்னு சொன்னாலும் அந்த பிரம்மத்தை பற்றின கிரியையை அது சேஷமா கொண்டிருக்குன்னு அர்த்தம் அதோட அது சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் தியானம் பண்ணணுங்கிற விஷயத்தை அதோட சேர்த்து கொண்டு அது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆ தச்சேஷத்தையான என்ன அர்த்தம் பிரவிறத்தி நிவர்த்தி போதகே அதுதான் சேஷம் அதை சொல்லல பிரவருத்தி நிவர்த்தியை நாம சேர்த்துக்கணும் அர்த்தம் உபயுக்தம் அந்நது உபயுக்தம் என்ன அர்த்தம் வேற ஏதாவது சொல்லப்படுமானால் சித்த போதக வாக்கியமானது பிரவருத்தி நிவர்த்தி சேஷத்தையா உபயுக்தம் அந்நதுன்னா இந்த இடத்துல பிரம்மன் பிரம்மன் வந்து பிரவருத்தி நிவர்த்தியோட தான் உபயோகமாகும் இல்லாட்டி அது உபயோகமாகாது சித்த போதக வாக்கியமானது இந்த கான்டெக்ட் வேற காய்க்கிறது மானசீ கிரியா இந்த மானசீ கிரியாவோட சேர்ந்துதான் அது சம்பந்தப்படுமே இல்லாட்டி அது உபயோகம் கிடையாது எந்த ஒரு கிரியையும் சொல்லாம சித்த போதக வாக்கியம் உபயோகம் கிடையாது வேதாந்தான அப்ப யர்வசா ஒண்ணுதான ரெண்டும் சம வேதாந்தான கர்ம காண்டத்துல சித்த போதக வாக்கியங்களை எல்லாம் ஏதாவது ஒரு கிரியையோட சம்பந்தப்படுத்தியோ நம்ம பேசுறோமோ அது மாதான் அதே சமானஸ்தானத்தை தான் வேதாந்தம் அந்த வேதாந்தத்துல வந்து பிரம்ம ஜானம் ஒன்னே சொல்ல சொல்லக்கூடாது அதோட நீங்க ஏதாவது ஒரு கிரியையை சம்பந்தப்படுத்தி பேசினாத்தான் அர்த்தவத்துவ இல்லாட்டி அர்த்தவத்துவம் அப்பிரயோஜனம் ஆயிடும் அர்த்தவத்துவம்னா பிரயோஜனம் நோச்சேத் பிரயோஜனத்வம் நபதி அர்த்தவத் அப்புறம் சதிச்ச விதிபரத் அதனால வந்து சதிச்ச விதி பரத்வம் விதி பரத்வமா எடுத்துட்டா எப்படி சொல்லுவேன் இதுக்கு பலனை சொல்லு எப்படின்னா சதிச்ச விதி பரத்வே அக்னிஹோத்ராதி சாதனம் அடைய விரும்புறவனுக்கு என்ன சாதனம் அக்னிஹோத்திரம் முதலான அக்னிஹோத்திர நின்னுட்டா பரவாயில்ல அக்னிஹோத்ரா ஆதி சாதனம் சோமயாகம் வாஜபேயம் அதுவும் நாலு தரம் பண்ணணும் அதனால வந்து அக்னிஹோத்ராதி சாதனம் ஒரு தரம் பண்ணா போறாரு சோமயாக ஆறு தரம் பண்ணாதான் வாஜப்பேய யாகத்துக்கு அதிகாரம் ஆறு தரம் சோமயாகம் பண்றதுக்குள்ள போயிடும் ஆள் இருப்ப சொன்ன ஆறு தினம் சோம யாகம் பண்ணி அப்புறம் ஒரு வாஜ்பேய யாகம் பண்ணி ஏன்னா ஒரு யாகத்துக்கு இன்னொரு யாகம் பண்ணாதான் அதிகாரம் நான் எடுத்த உடனே வாஜ்பேய எனக்கு வாஜ்பேய் யாகத்தை படிச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு நேர அதை பண்றேன்னு தான் பண்ண முடியாது நீ முதல்ல சோமயாகம் பண்ணிரு சோமயாகத்துக்கு தகுதி என்னன்னா புத்திரன் இருக்கணும்னா சோமயாகத்துக்கு தகுதி என்னன்னா புத்திரன் இருக்கணும் புத்திரம் என்னத்துக்கு வித்தத்தை இருந்தா போறேன் நானாவது நெருக்கலையா உத்தி அதுக்குள்ள இவருக்கு வைராக்கியமே வந்துடும் அதனால சதிச்ச விதிபரத்துவர்கக்னிஹோத்ராதி அமிர்த அமிரத்வக மோக் காமசியம் விதீயத்தே அதனால மோட்சத்தை விரும்புறவனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குன்னா நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் பிரம்மத்தை தெரிஞ்சு பிரம்ம ஜானம் விதியது அப்புறம் அங்கே என்ன பண்ணணும் ஞானத்தை பெற்ற பிறகு அயமாத்மா பிரம்மனை தெரிஞ்சதுக்கு பிறகு தியானம் பண்ணணும் உடனே பூர்வ பட்சிகள் அல்லப்பா நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சொன்னேன் ஏதாவது அங்க போகணும் அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்ல நமக்கு ஞாபகம் இருக்கு இந்த இந்த பிரிவு ஏற்கனவே சொல்லப்பட்டது இதே விஷயம் வந்திருக்கு இதேதான் இந்த அஞ்சாவது நாலாவது பக்கத்துல नुष्ठापेक्षा ज्ञानकाले अस्ति इहतु भूतं चोदना चोदना याहि धर्मस्य ூத்திஞாஸவாரோதராவத் தஸ்வீன புருஷமோத புருஷமோத்தவோசோதன ந புருஷ அவ எடுத்து அப்படியே போட்டு திரும்ப வந்து ஜிஜாசாதிகரணத்துல தர்மபிரமஜிஜாசையோலிஜாசேதாச்ச அதுதான் இங்க திரும்ப சொல்றாசவைலியமுக்தம் நனும் இலலட்சணியமுக்தம் अयप वे पढ़ वैलक्षण्य मुक्त कर्मकांडे निवृत्त ब्रह्म निवृत्त ஜிாஸ்தி தானே விலட்சணம் இது வந்து சித்தாந்த பேசுற என்னப்பா இப்படி சொல்றீங்க வைலட்சண்யம் இருக்கப்பா கர்ம காண்டத்துல எல்லாம் வரக்கூடியது பவ்ய தர்மம் சங்கராச்சாரியர் கொஞ்ச நேரம் கேட்டு சொல்ல போற நீ சொல்ற மாதிரி பிரம்மனை தியானம் பண்ணி மோட்சம் வந்தா அது அதித்தியம் சொல்ல போற நீ சொல்ற மாதிரி பிரம்மனை புரிஞ்சுட்டு தியானம் பண்ணி அடையப்படுற மோட்சம் இருக்கு இல்லையா அமிருத கா அமிர்தத்மஸ்மஜானம் விதியது பிரம்ம ஜானம் நீங்க போட்டு என்ன பண்ணம் பிரம்ம ஜானந்தரம் பிரம்ம ஜான உபாசனம் அதுவா தியானம் கிட்டத்தட்ட அகங்கிரகோபாசன மாதிரி வச்சு அகங்கிரகோபாசனம் இதுதான் அகங்கிரகோபாசனமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாஷையில அகங்கிரிவத்தி அகங்கிர அகங்கிரகோபாசனா தெரியும் இல்ல அகங்கிரகோபாசனா நம்ம பிரம்மம் பிரம்ம பாவனை பண்றேன் சத்தியங்க நம்ம என்ன சொல்றோம் பாவன நித்யாங்கம் பாவனையும் நித்தியாங்கிறோம் தியானம் மிச்சியான்னு சொல்றோம் யாரு தியாத்தாவோ அந்த தியாத்தாவுடைய யதார்த்த ஸ்வரூபம் பிரம்மன்னு சொல்றோம் தியாத்து தியாத்து யதார்த்த ஸ்வரூபம் பிரம்ம தஸ்மாத் தியானம்ன கர்த்தவியம் தன்னையே எதுக்கு தியானம் பண்ணணும் தன்னையே எதுக்கு தியானம் பண்ணணும் அவசியமே கிடையாது அதனால இங்க வைலட்சண்யம் தர்மமானது வரப்போற பிரயோஜனம் தர்மத்தை பத்தி வேதாத்தியனம் பண்ணிட்டான் வேதாத்தியனம் பண்ணி தர்மத்தை விசாரம் பண்றான் தர்மத்தை விசாரம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணின பிறகு பிரயோஜனமான புண்ணியம் வரும் நித்திய நிவத்தம் பிரம்ம நித்திய நிவத்தம்னா சித்தம் நித்திய நிவத்தம் இஸ்இக்குவல் நித்திய நிவத்தம் பிரம்மன சித்தம் பூத்தம்னாலே சித்தம் தான் நித்திய நிவிற்த்தம்னா எல்லாத்துல இருந்து பரிபூர்ணமா எப்பவுமே நித்திய நிவிற்த்தங்கிறது இன்னும் சரியான வார்த்தை அசங்காத அசங்க பிரம்மன் அப்படின்னு பிரம்ம ஜிசம் ஆயினால நித்திய நிவர்த்தம் இன்னும் சொல்ல அசங்க அபரோக்ஷம் பிரம்ம அபரோக்ஷம் பிரம்ம ஜிஜ்நாசியம் விசாரம் பண்ணணும் அனுஷான போட்ட சென்ட் பூர்த்தி ஆகும் காட்டிடும் அது மாத்திரம் என்னது அனுஷ்டபேஷாத்து தர்மஜான பலாத் அனுஷ்டானத்தை சார்ந்திருக்கக்கூடிய தர்மஜான பலனை காட்டிலும் அனுஷ்டானத்தை சார்ந்திராத பிரம்ம ஜான பலம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேறாக அனுஷ்டானத்தை சார்ந்திராத பிரம்ம ஜான பலன் இங்கே அப்ப உடனே அவங்க சொல்றாங்க முடியாது அப்படின்னு அவங்க பாதத்தை தொடங்குகிறாரு படிக்கும் அதுக்கு அவங்க கொடுக்குற பிரமாணங்களை எல்லாம் பார்ப்போம் பூர்வ பக்ஷம் இது आत्मा आत्मा आत्मा वा अरे அப்போன்வே लोकम सत्सु ஆனமுசீத்திரமே சோச हिन्तब्रह्म हिन्तब्रह्म इत्याकांक्षयां तत्स्वरूपसमर्पणेन सर्वे वेदान्ताः उपयुक्तः उपयुक्तः इत्यः सर्वज्ञः सर्वगतः नित्यतृप्तः नित्यशुद्धबुद्धमुक्तस्वभावः विज्ञानमानन्दम् இருந்தாலும் சொல்ல போறேன் விட்டுவிட்டு போறது சொன்னாத்தான் புரிய ஜலட்சியம் என்ன விசார விஷய வைலட்சண்யம் அங்க தர்ம ஜான பலம் அனுஷ்டான அபேட்சம் பிரம்ம ஜான பலம் அனனுஷான அபேட்சம் அனுஷ்டான நிரபேட்சம் அப்படி போட்ட அனுஷ்டான நிரபேட்சம் அதை ஒத்துக்கவே முடியாது அனுஷ்டான நிரப்பேஷம்ங்கிறத ஏவம் பவித்தும் நிம் உபரிஷத்து மந்திரத்தை நான் படிச்சீங்களா நீங்க யார பாத்து கேக்கிறாங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க யாரும் விற்திகார மொத்தவாதிகள் அவங்க என்ன சொல்றாங்க உபரிஷத்துல வாசிச்சீங்க இல்லையா அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கெல்லாம் ஆகினால நீங்க பாட்டு சொல்லிட்டு புரியுதுங்க பாருங்க நான் சொல்றேன் பாருங்க காரியயுக்த சேவ பிரம்மணஹா பிரதிபாத்தியமான எல்லா உபனிஷத் வாக்கியங்களை படிச்சு பார்த்தா என்ன தெரியறது ஆஹ் அந்த உபனிஷத்து எல்லாம் வாசிச்சு பார்த்தா தெல்ல தெளிவா புரியறது ஏதோ பண்ணணும்னு இருக்கு முதலுக்கே வெயிட்டு வைக்கிறான் சொல்லையா அது மாதிரி என்னன்னா உபனிஷத்து மந்திரங்களையே சொல்லி பாருங்க தெளிவா சொல்லியிருக்கு உபனிஷத்துல சொல்லிருக்கு சங்கராச்சாரிய மந்திரத்தை ஞாபகம் வச்சிருக்க நேதம் பிரம்ம நேதம் எரிதம் உபாசத்து இது வந்து என்ன தெரியுது ஆளுக்காடுக்கே அவங்க அர்த்தம் சொல்றது எப்படி நம்ம அசத்வாயுத மக்ராசித்து பௌத்தர்கள் யூஸ் பண்றாங்களோ அவங்க வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கல இருந்தாலும் என்ன சொல்றாங்க உங்க வேதத்திலேயே சொல்லிருக்கப்பா சூசூன்யம் தான் அசத்வாயுத மக்ராசித்திற்கே அவங்க நமக்கே சொல்றாங்க பிரமாணமா எடுத்து உங்க வேதத்தில் வேதம் வேதம் விழுந்துட்டு அடிச்சுக்கிறீங்களே வேதத்தில் தானே சொல்லியிருக்கு வேதம் சொன்னிருக்கு வேதம் சொல்லியிருக்கு வேதாகா பிரமாணம் வேதாகா ஏவ பிரமாணம் வேதாகா சுத பிரமாணம் அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க பேசுறீங்களே உங்க மதத்திலேயே சொல்லியிருக்கு வேதத்திலேயே சொல்லியிருக்கேன் அசத்துவா இதாக சொல்லியிருக்கு சூன்யந்தான் முதல்ல இருந்ததுன்னு அப்படி இருக்கிற போது அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு தத்தோவை சதஜாயத்தா சொல்லிருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுறோம் பேச மாட்டோம் அதோட நாங்கள் நிறுத்திப்போம் எங்களுக்கு அதுதான் வேணும் அவங்களும் சொல்றாங்க இந்த தாய்மானவர் சொன்ன கதை தான் கிடைச்சியில் நமக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று தெளிவாகணும் பூத லயம் ஆகின்ற மாயை முதல் என்பர் சிலர் பொறிப்புலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சில பேர் என்பர் கருதி நாடில் அரு என்பர் சில பேர் பின்னும் உண்ணும் கெட்ட சூனியமது என்பர் சில பேர் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமோ பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூரணிக்கல அதனால அவருக்கு ஏதோ பிடிப்பு இல்லாம இருந்திருக்கும் இருந்திருக்கும் ஏதோ அதாவது ஆளாளுக்கும் நீ ஏதோ ஒன்னு பிடிச்சிக்கப்பா அட்லீஸ்ட் மலைவா சுத்தின் வேணும் ஏதோ ஒண்ணு சரியா இருந்தா எல்லாம் அது மாத்திரம் பண்ணாம இருந்தா போதம் சொன்னதும் சரி தாய்மானவர் எல்லாத்தையும் ஒன்றுன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா பூதலயம் மாயை முதல் சிலர் அப்படின்னா வரிசையாக சொன்னார் இல்லை இவர் அத்தனையும் ஒன்றுன்னு எல்லாம் ஒன்று தாங்க ஒரு லெவல் அது ஒரு லெவல் இல்லைப்பா அப்சல்யூட்டாக சொல்லிட்டு இருக்கான் ஒரு இருக்கணும் பாரமார்த்திகமாக சொல்கிற ஒருத்தனும் எல்லாரும் என்ன சொல்றாங்க துவைதம் ஒரு லெவலுங்க விசிஷ்டா அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த லெவல் வந்து அத்வைதம் அப்படி அவங்க ஒத்துக்கணுமே அவங்க எல்லாருமே மற்ற மத்தவாதிகள் என்ன சொல்றாங்க பாரமார்த்திகமா விசிஷ்டா பாரமார்த்திகமா சங்கராச்சாரிய வந்ததுக்கு முதலாக இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இருக்காங்க இவருக்கு அப்புறம் தான் எப்படி மேல இருந்து கீழே வந்திருக்கு பிறகு ராமானுஜாச்சாரியர் இருந்தார் ராமானுஜாச்சார பிறகுதான் அத்வாச்சாரியர் வந்தார் ராமானுஜரே அடுத்த பிறகு எடுத்து அத்வைதி ஆகி புரிஞ்சது நாகத் தேவம் பவித் இவ்வாறு நீங்கள் சொல்லுவது பொருந்தாது யுத்திரியு பிரிமேனோட சேர்த்து பிரதிக்கப்பட்டிருக்கேதமான பிரதிமாதிரி என்னெல்லாம் அத தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தேடணும் அன்வேஷ்டவியா தேடணும் கொஞ்ச நேரத்தில் தேடுக்கிறோம் அதுக்கு வந்து நன்றாக அறியப்பட வேண்டும் அதனாலதான் என்ன சொல்றாங்க வழிகாட்டு வந்து வழிகாட்டி மாறி கைகாட்டி மாறி அவங்க சொன்ன வழியில நீ போகணும் எப்பவுமே கை பார்த்துட்டு இருப்பியா கை காட்டிக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு கை காட்டிக்கே மாலை போட்டு கை காட்டிக்கே பூஜை பண்ணிட்டா இருக்கு எல்லாம் இருக்குறாங்க சாஸ்திரத்தை படிச்சு படிக்கிறீங்க சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறது குரு படிச்சுட்டே இருக்கிறது அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கைகாட்டி பூஜை பண்ற குரூப் இது பூசை பண்ற கூட்டம் என்ன கைகாட்டி மரம் மாதிரி இருக்கு சாஸ்திரம் இது அதுக்கப்புறம் போகணும்பா இது இங்கிருந்து திருக்கோயில்களுக்கு போற வழியும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணனும் திருக்கோயிலூருக்கு போகணும் அது போறதை விட்டு விட்டு இது தாங்க திருக்கோயிலூர் போறபடி இது தாங்க திருக்கோயிலூர் போறபடி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அப்படின்னு சொல்றான் யாரு எல்லா ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே இப்படியே நம்ம படிச்சு படிச்சு பழகினத்துனால நமக்கு அதை ஏற்றுக்க முடியல ஜீரணிக்க முடியல கேட்ட உடனே ஞானம் ஒன்னே போறோம் ஞானம் வந்தால் பிறகு நமக்கு என்ன வேண்டும் அது ஒன்றே போறோம்னு சொன்னா யாராலையும் அதை ஜீர்ணிக்க முடியாது அதெல்லாம் அடுத்தது அதை விட உபாசி பண்ணுறாங்க ஆத்மான லோகம் உபாசித்த இந்த பிரம்மத்தை ஆத்மாவாகவே உபாசனை பண்ணுவாயாக பிரம்மவேத பிரம்மை அதுக்கு அப்படி அர்த்தம் சொல்றாங்க பிரம்ம விதித்வா பிரம்ம தியாத்வா அதுக்கப்புறம் பிரம்ம பதிமதி இத்தியாதி விதானேஷு சத்சு இதனா விதி வாக்கியம் இத்தியாதி விதானேஷு சத்சு கஹா அசௌ ஆத்மா அப்படி விதிக்கப்பட்டவுடன் இந்த ஆத்மா என்ன யார் இந்த ஆத்மா அப்படின்னு கேட்கிறனா கிம் திரம இந்த ஆத்மா என்பது யாது பிரம்மம் என்பது என்ன இத்தி ஆகாங்க அப்ப ஆசை வருவான் அப்ப உடனே என்ன சொல்றதான் உபனிஷத்து நித்யா தத்வரூப சமர்ப்பணே சர்வே வேதாந்தாக உபயுத்தியம் பண்ணணும்னு விதி வாக்கியம் எல்லாம் இருக்கு அந்த விதி வாக்கியத்தை புரிய வைக்கிறதுக்குதான் பிரம்ம லட்சண வாக்கியங்கள்லாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த விதி வாக்கியத்தோட சம்பந்தப்படுத்தித்தான் பிரம்ம லட்சண வாக்கியங்கள்லாம் இருக்கு என்னது சர்வ் சர்வகத நித்திய திருப்தி புத்த முக்தி ஆனந்தம் பிரம்ம இத்திய மாதையுதா இதெல்லாம் எதுக்குமே அந்த விதிய விதிக்குரிய விஷயமாகத்தான் சொல்லப்படும் விதிக்குரிய விஷயமாக உபயோகிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது விதிக்குரிய விஷயமாக அருளி அருளப்பட்டிருக்கிறது உபாசனாச்ச அந்த உபாசனையினால என்ன கிடைக்கும் அதிருஷ்டா பலம் எல்லாம் அவங்க இருவினை ஒப்பு கலம்பரம் சத்தி நிபாதம் முக்தி சைவ சித்தாந்தத்துல சத்தி நிபாதம் அந்த பகவானுடைய ஈஸ்வர அனுகிரகத்துலதான் மோட்சம் கிடைக்கும் மோட்சம் நம்ம அத்வைத வேதாந்தான் என்ன சொல்றோம் அது நம்முடைய முயற்சியில கிடைக்கும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் எப்பவும் இருக்கு ஈஸ்வருடைய அனுகிரகம் சாஸ்திரோபதேச ரூபமா இருக்கு ஆனா அவங்க அப்படி சொல்றதில்லை நீங்க இதெல்லாம் படிச்சு இறைவனை தியானம் பண்ணி பூஜை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அவரே ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து மோக்ம் கொடுத்துடுவார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க இல்லையா ஒரு நாளைக்கு அவர் வருவார் வந்து என்ன பண்ணுவார் நீங்க பூஜை பண்ணிட்டே இருங்க பொறுமையா பண்ணி கொண்டே இருங்க அது உங்க வினை என்னைக்கு இதாக போறதோ தெரியாது ஆனால் உங்க வினையெல்லாம் சேர்ந்த ஒரு நிலைக்கு வரும்பொழுது இறைவன் வந்து தோன்றி அவர் உங்கள் உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு முக்தி நிலையை கொடுப்பார் ஆணவ அடியோடு அகற்றி அவர் உங்களுக்கு மாற்றது கொடுப்பார் ஈஸ்வருடைய அனுகிரகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கிடைக்கும் பவ்யா அதே மாதிரி இவங்களை என்ன சொல்றாங்கன்னா இப்படினா நீங்க தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க அதிஷ்டம் இவரு நம்ம என்ன சொல்றோம் பரோக்ஷா சத் கர்ம சத்பலம் நம்ம வந்து மோட்சத்தை அதிருஷ்டபலமா சொல்றது இல்ல திருஷ்டபலமா சொல்றோம் சத்லமா சொல்றோம் வேதாந்த டிண்டிமா என்ன சொல்லுகிறதுனா கர்மபலம் வந்து பரோட்சம் இன்னைக்கு பண்ணிட்டு அது என்னைக்கு பலனை கொடுக்குமோ தெரியாது அப்படியே வந்தாலும் ரொம்ப நாளைக்கு அந்த பலன் நிக்காது அச்பலம் ஆனா ஞானம் எப்படின்னா பிரத்யக்ஷம் இப்பவே பிரயோஜனத்தை கொடுக்கறது சப்பலம் நிலைச்சும் நிற்கும் ஆகவே என்ன பண்ணணும்னா தஸ்மாத் ஞானமே அபியாசம் செய்யுது எனவே ஞானத்தையே நீங்கள் அபியாசம் பண்ணுங்கள் அர்த்தம் கர்மாவை தியாகம் செய்துவிட்டு ஞானத்தையே அபியாசம் பண்ணுங்கள் த உபாச அச்சாஸ்திர திருஷ்ட அதிருஷ்ட மோக்ஷல முக்கியம் பவிஷியத்துவிஷ் பின்னாடி வரும் சாஸ்திரம் என்ன சொல்றது நீ இப்பவே முக்தனா இருக்கேன்னு சொல்றது எவ்வளவு ஆனந்தம் கேட்கும் போதே என்ன வந்து நீ பத்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரு சொல்லுவா நம்மளை பார்த்து குரு ஒருத்தர் தான் அத்வைத்த குரு அத்யத்தை செல்லு குரு ஒருத்தர் தான் சொல்ற நீ பூர்ணமானவன் நீ இப்பவே மோட்ச அடைஞ்சுட்ட சுவாமி நான் மகா பாபின் பாப்பின் நினைக்கிறதே பாப்போம் இதை என்ன புண்ணியம் பண்ணணும் அதுவும் பாப்போம் நீ பிரம்மன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவார் அதனால இதை கேட்ட உடனே ஆனந்தமா இருக்க நீங்க இன்னும் சும்மா புகழ்ந்து பேசலீங்க என்னை பார்த்து உங்களுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம் போட்டிருக்கு ரொம்ப கருணை அபாரமான கருணை ஊர்ல அத்தனை பேரும் என்னை வையிறான் நீங்க ஒருத்தர் தான் ரொம்ப அன்போட பிரியமா நீ வந்து நித்தியசுத்த புத்த முக்தன்னு சொன்னீங்க உண்மையோ பொய்யோ கேட்க ஆனந்தமா இருக்கு சுவாமி அப்படி சொல்லலாம் இல்லையா நீ உண்மையோ பொய்யோன்னு சொன்னாலும் தான் உண்மை சந்தேக எவ்வளவு அழகுது இதை விட்டு விட்டு அதிருஷ்டா மோட்சபலம் பவிஷதி அப்படின்னு சொல்லுகிறாரு ஆனா மதிச்சு தான் நம்ம பேசுறோம் சங்கராச்சர் அவங்களை மதிச்சு தானே பேசுறாரு ஏன்னா அவங்க என்ன காரணம் அவங்களை மதிக்கிறார் வைதிகாக தர்ம அனுஷ்டாயின் பரந்து அந்த தர்மம் வேலை செய்ய அதை வேலை செய்ய வைக்கிறார்கள் அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிற அந்த கர்மகாண்டிகளுக்கு அவங்களுடைய தர்மத்தை நல்லா வேலை செய்ய வைக்கிறார் அவர் வந்து இந்த இவர் இந்த மண்டன மிஸ்ரர் வாதத்தில் ஜெயிச்ச உடனே சங்கராச்சாரிய ஜெயிச்ச உடனே எழுதணும் நமஸ்காரம் அந்த இதுல கூட போட்டிருந்து ஆனா உண்மையாவே சொன்ன ஸ்லோகம் சந்திராயத்தை பாஸ்கரஹா நமஸ்காரம் பண்ற அதாவது இந்த ஞான சூரியன் சந்திரனை போன்று குளிர்ச்சியான ஞானத்தை ஆனந்தத்தை கொடுக்கிறார் சொல்லி மண்டன மிஸ்ரர் சங்கராச்சாரியர் வாதம் பண்ணி முடிச்ச உடனே நமஸ்காரம் பண்றாரு நமஸ்காரம் பண்ற போது இதை சொல்ற சந்திராயதே பாஸ்கர அதனால இந்த ஞானத்தை கொடுத்து ஞான சூரியன் வந்து என் உள்ளத்தை குளிர்ச்சி கொடுத்துட்டாரு ஆஷைலாதுன்னு ஆரம்பிக்கும் அந்த இன்னொரு புசத்துல இருக்கோதனா சொல்றேன் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இதை சொல்லி சங்கராச்சாரியார நமஸ்காரம் மேலும் அடுத்த ஒரு கிளப்பம் தேனிதான் அடுத்த க்ளாஸ் முடிக்க ஆஷ்ட மோட்சபலம் பண்ணுவாங்க நம்ம நம்ம சொல்ல போகிறோம் என்ன பிஷியில் கிடையாது இப்பவே எது மோட்சி தனியாக தோட்ச அக்கிப்பா கதயத்து ஆச்சாரியம் பய ம் ஈரோருமேதி மூத்துபேதவி வோமப்தே திணா மூர்த்தயும்